நற்றின இணைய வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைய பாடல் கவிஞர் வாலியின் எழுதுகோல் தந்தது டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா ஆகியோரின் குரல்களிலே அமைந்தது காக்கும் கரங்கள் எனும் திரைப்படம் இந்த பாடலை தந்துள்ளது ஞாயிறு என்பது பெண்ணாக திங்கள் என்பது கண்ணாக என்கின்ற பல்லவியோடு இது தொடங்கும் இந்த பாடலுக்குரிய சிறப்பு என்ன என்றால் அந்த தம்பதிகள் தங்களுடைய என்ன வெளிப்பாடுகளை உனக்குள் நானாக எனக்குள் நீயாக என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் பார்க்கிற சூழல்களில் நிறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற அனைத்துமே அதுவாக அவர்கள் விரும்புகிற ஒன்றாக அனைத்திற்கும் பொதுவாக அமையட்டுமே என்று கவிஞர் நினைத்து ஆக ஆக ஆக என்றே பாடலின் கடைசி வரை முடித்திருப்பார் செவ்வாய் கோவை இதழாக என்றெல்லாம் நல்ல சொல்லாட்சிகள் இதிலே கையாளப்பட்டிருக்கும் இந்த தம்பதிகளாக நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் நடிகை விஜயகுமாரியும் அந்த கணவன் மனைவியாக இந்த பாடல் காட்சியில் வருவார்கள் இந்த படத்தில் நடிகர் சிவகுமார் அறிமுகமாகியிருப்பார் படத்தின் இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் சிவகுமாரின் மீது வைத்த நம்பிக்கைக்கு சான்றாக இந்த படத்தில் அவருடைய பிரவேசம் நிகழ்ந்திருக்கும் அதை மகிழ்ச்சியோடு அவர் பல பேட்டிகளிலும் சொல்லியிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் ஒரு நான்கைந்து பேர் தமிழ் திரையுலகில் கால்கோள் பதித்த ஒரு தருணம் புதியவர்களும் வந்து கொண்டிருந்த ஒரு நேரம் இந்த படத்தின் கதைக்கு ஏற்ற தலைப்பு அந்த கரங்கள் குடும்பத்தை கூடிய கரங்களாக இருக்கிறது என்பதும் அதில் வரக்கூடிய உன்னதமான கதாபாத்திரத்தின் கரங்கள் அந்த குடும்பத்தின் நபர்கள் அனைவரையும் காக்கும் கரங்களாக இருக்கிறது என்றும் மனித வாழ்க்கையை காக்கும் கரன்கள் இறைவனின் கரங்கள் என்றெல்லாம் பொருள்படும்படியாகத்தான் இயக்குநரும் திரைக்கதை எழுதியவரும் ஒன்று சேர்ந்து இந்த தலைப்பை வைப்பதற்கு சற்று கூடுதலான அவகாசம் கூட எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாடல்கள் அனைத்துமே மிக நன்றாக இருக்கும் இந்த பாடல் வந்த நாட்களிலேயே இதற்கு தனிப்பட்ட வரவேற்பு இருந்து வந்திருக்கிறது அந்த வகையிலே எப்பொழுதுமே எந்த விதமான தட்டுப்பாடுகளும் தடங்கல்களுமின்றி இந்த பாடல் நம்மை வந்தடைந்து தன்னுடைய பொருளை தான் சொல்ல வந்த கருத்தை கேட்பவர்களின் மனங்களிலே மிக இயல்பாக பதித்துவிட்டு போகக்கூடிய ஒன்று இந்த பாடலை எழுதிய காலகட்டம் கவிஞர் வாலி அவர்களுக்கு தொடக்க காலம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரையுலகில் பாடல்கள் எழுத துவங்கி ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் கடந்திருந்த ஒரு நேரம் அப்பொழுது தன்னுடைய ஒவ்வொரு பாடலுமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எழுதிய தருணம் அவருடைய எண்ணத்தின்படியே இந்த பாடலும் தனக்குறிய இடத்தை தக்க வைத்து திரை இசை வரலாற்றிலே ஒரு கேட்கும்படியான பாடல்களின் வரிசையிலே சேர்ந்துவிட்டது அப்படிப்பட்ட பாடல் ஒன்றையே உங்களை நோக்கி அனுப்பி வைக்கின்றேன் கேட்டு சுவையுங்கள் அன்பு திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன் ஊருக்கு துணையாய் நான் இருக்கு எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன் நெய்வார்த்தேன் உள்ளிட்ட கோவிழி கிண்ணத்தில் நெய்வார்த்தேன் ஞாயிறு என்பது கண்ணாக தீங்கு என்பது பெண்ணாக ிருந்தேன் உன்னிட கொடுத்திருந்தேன் ஞாயிறு என்பது கண்ணாக தீங்கு என்பது பெண்ணாக